வணக்கம் இருபத்தி மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றணையின் பொதிரிவு குவியலுக்காக நானுங்கள் அணு நேற்றைய கேள்விக்கான பதில்கள் இதோ ஒன்று ஹென்லே கடவுச்சீட்டு குறியீட்டில் முதலிடத்திலுள்ள நாடு ஜப்பான் இரண்டு உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு இரண்டாயிரத்தி என்ற குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள நாடு நார்வே மூன்று உலக காலநிலை அறிக்கை ரெண்டாயிரத்தி என்ற அறிக்கையின்படி வட இந்திய பெருங்கடலில் உருவாகி அதிகம் சேதம் விளைவித்த புயல் அம்பன் இந் இன்றுக்கான கேள்விகள் இதோ ஒன்று கன்னட மொழியின் நடமாடும் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படுபவர் யார் இரண்டு லூனா இருபத்தி என்ற ஒரு விண்வெளி திட்டமானது எந்த நாட்டினால் திட்டமிட்டுள்ளது மூன்று தேசிய பருவநிலை பாதிப்பு அறிக்கையின்படி காலநிலை மாற்றத்தினால் மிகவும் பாதிப்புக்குள்ளாகும் பிராந்திய மானிலங்கள் எது இதற்கான பதில்களை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்